சதாசிவரம்பியமியமாரியப்பந்தேபரம் புதிஸ்பரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேஷவயணம் சூதிரபாஷியந்தே பகவந்தோனஸ்வந்தோ வை ருக்கிவர் அந்த குருரி தீயோராத்மேதி மூதவி வோமவா திணா மூத்த ேயமே பயிராரங்கை துஷாசி ரிஷேமேவா இோ வூஷா விவே ஸ்வஸ் அரிஷனேமிகஸ்போ சாந்தி ஷாந்தி வோகுபோ நமஹோ மூணாவது முண்டக்கம் ரெண்டாவது கண்டம் ஆறாவது மந்திரம் <Ps metric> ி சுத்தேமலோக்கா பராத்தலே <Hasskhai> பராமதோ பரிமுச்சரி சர்வே இந்த ஆறாவது மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரமா இருக்கிறது இதுல வந்து குருவானவர் வரிசையா வருசப்படுத்தி கொண்டு கொண்டு போறாரு சோ முதல்ல என்ன சொல்றாருன்னா அவரு பியூர் மைண்ட் வேணும்ன்றார் சுத்தமான மனசு பியூர் மனசு எப்படி கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு நம்ம மைண்ட் வந்து ராகத்வேஷ குறைக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் பியூர் பியூர் மைண்ட் தான் பீஸ் ஆஃப் மைண்ட் ஓகே சோ பியூர் மைண்ட் எதனால வரும் ராகத்வேஷ குறைக்கிறதுனால வரும் ராகத்வேஷ குறைக்கிறது எப்படி வரும் செய்யக்கூடிய காரியத்தை கர்மயோகமா பண்ணினா ராகத்வேஷ குறையும் ராகத்வேஷ குறைச்சா நமக்கு வந்து சுத்தமான மனசு கிடைக்கும் அந்த சுத்தமான மனசு தான் மனசாதி கொடுக்கும் வேறு எதுனாலையும் கொடுக்க முடியாது மன அமைதி இது ஒரு வழிதான் இருக்கிறது மனசுக்கு அமைதி கிடைக்கிறதுக்கு மன சாந்தி கிடைக்கிறது அந்த மனச வச்சுதான் சிரவணம் பண்ண முடியும் இது பஸ்ட் சொன்ன அப்படியே வந்தவன் யதயஹா யதிஹி யத்தினா யாரு சாதகன் சன்னியாசி அப்படின்னு என்ன அர்த்தம் சோ வைராகி அவன் வந்த பிறகு சன்னியாச யோகா சன்னியாச யோகா என்ன ஞான யோகா சிரவணம் மனனும் நிதித்யாசனம் செய்யணும் எப்படி அவன் அந்த சன்னியாச யோகத்துல ஞான யோகத்துல என்ன புரிஞ்சுக்கணும் வேதாந்த விஜான சுனிச்சிதா அர்த்தா வேதாந்த விஷயம் என்ன மைய கருத்து சொல்ல வருது தாற்பயம் சொல்ல வருது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும் நிறைய விஷயம் பேசுறது அர்த்தகா மைய கருத்து அப்படி புரிஞ்சோன்னா கடைசி பாயிண்ட் வராமதா பர அமதகா பரம்னா பிரம்மன் அமிர்தம்னா மரணமற்ற மரணமற்ற பிரம்மனை அவன் அடைகிறான் ஓகே அடை சோ இது வந்து ஜீவன் முக்த நிலை அதுக்கப்புறம் விதேக முக்த நிலையை பத்தி இதே உபநிஷத்து இதே ஸ்லோகத்தில் சொல்றது அது என்ன பராந்த காலே அந்த காலன்றது எல்லாருக்கும் வரக்கூடியது அந்த காலம் மரணம் பராந்த காலேறது ஞானிக்கு மாத்திரம் வரக்கூடியது கடைசி டெத் அதாவது மரணத்துக்கு மரணம் மரணத்திற்கு மரணம் சாவுக்கு சாவு ஓகே சாவுக்கு சாவு கொடுப்பதுதான் முக்தி ஓகே மரணத்துக்கு மரணம் கொடுப்பது பராந்த காலே லாஸ்ட் டெத் மத்தவர்களுக்கு எப்படிப்பட்ட டெத்து அப்படின்னா கண்டினியூஸ் ஆகும் ஓகே சோ அதனால இங்க பராந்த காலே என்ன ஆயிடுக்கிறது கடைசி அந்திம காலத்துல பராந்த கடைசி டெத் அப்ப என்ன ஆயிடுறதான் சர்வே தே தேனா அவர்கள் இவர்கள் இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் பிரம்ம லோகேஷ் பரிமுட்சியந்தி பரிமுச்சந்தி அடைகிறார்கள் பிரம்ம லோகேஷ் பிரம்மத்தையே சைத்தன்யத்தையே அடைந்து அடைகிறார்கள் அதனால விதேக முக்தியை அடைகிறார்கள் இனி பிறப்பிறப்பு என்ற சம்சார பந்தத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் உயிரோடு இருக்கும்போது எந்தவிதமான பிரச்சனையும் அவர்களை பாதிக்காத ஒரு நிலை இறந்த பிறகு அடுத்த பரத்து வராம இருக்கிற நிலை ஜீவன் முக்தி விதேக முக்தி சொல்லுச்சு திருப்பி உபனிஷத்து சேம் அதே விஷயத்தை கண்டினியூ பண்றது ஓகே ஏழாவது மந்திரம் கதா காலே பிரிவாசி விஜானமையச்ச ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் ஓகே எப்படிலாம் வந்து டோட்டாலிட்டியோட மர்ஜ் ஆகிறது அது அது அது அது இடத்துல போய் சேர்ந்துருது இவர்த அசம்பிள் பார்ட் இவர் ஹோல் பாடி மைண்ட் அசம்பிள் பார்ட் அது அது இண்டிவிஜுவல் பார்ட் இது அதோட சமஸ்டி பார்ட்டோட படுது இது வெஸ்டி அந்த சமஸ்டி இண்டிவிஜுவல் அந்த இண்டிவிஜுவாலிட்டி டோட்டாலிட்டியோட கம்பைன்ட் ஆகிறது சோ மர்ஜ் ஆயிடுறது அதுதான் விதேக முக்தி நமக்கு சூட்சம சரீரம் ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து பிராணன் ஐந்து பதினஞ்சு அப்புறம் அந்த கரணம் ஒண்ணு பதினாறு இதுக்கா 16 கலா சோடச கலான்னு பேர் இதுக்கு பேரு ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம யோகால நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுவோம் அந்த அந்த கரணத்தை நாலா பிரிப்போம் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் பத்தொன்பது பார்ட்டா பிரிப்போம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சாஸ்திரத்தில் என்ன சொல்லும் சிக்ஸ்டீன் கலா அப்படி சொல்லும் இப்ப பிரஸ்ன உபநிஷத்து என்ன சொல்றது சோடச கலா அப்படின்னு சொல்றது இந்து உபநிஷத்து பஞ்சதச கலா சொல்றது இதுக்குதான் வந்து பாஷியக்காரர் தேவைப்படுறது பாஷியக்காரர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சமாதானப்படுத்துறார் ஏன் இது பதினஞ்சு சொல்றது அங்க பதினாறு யார் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு அத பார்ப்போம் பஞ்சதச கலா பிரதிஷ்டா கதா பஞ்சத பதினஞ்சு அவயவங்கள் என்ன சொல்றது தேவாசர் தேவதாசு கதா கதா அடையிறது ஒன்றாகிறது கல ஐக்கியம் ஆகிறது அதுக்கு பேர் கலா ஓகே கதா ஓகே இங்க என்ன சொல்றது தேவா இங்க தேவான் இந்திரியங்களுக்கு பேரு தேவா ஓகே தேவாக்கு இண்டிகேஷன் வந்து இந்திரியங்கள் சர்வே சர்வே வேதாச அப்படின்னா எல்லா விதமான இந்திரியங்களும் பிரதி தேவதாசு கதா அதாவது இருக்க இப்ப வந்து சக்ஷு இருக்குன்னு வச்சுக்கோங்க சக்ஷுக்கு தேவதா யாரு சன்காடு இந்த காது சுரோத்திரத்துக்கு தேவதா திக் தேவதா இப்போ அது போல ஒவ்வொரு தேவதையும் டோட்டாலிட்டி இருக்கு அதனால தான் அங்கன்யாஸ் பூஜை பண்றது அந்த டோட்டாலிட்டியில கொஞ்சம் பண்ணிக்கலாம் சூரிய நமஸ்கார பண்ண சொல்றது பண்றது கண்ணு கட்டப்பட சூரிய நமஸ்கார பாருங்க கரெக்டா பழமொழியும் வந்திருக்கிறது எல்லா கனெக்சன் தேவதை யாரு சூரிய பகவான் அதனால சூரிய பகவான நமஸ்காரம் ஓகே அழுப்பாரு சூரிய நீ கூட பிரம்மன் நீ கூட மாத்திர பிரம்மன் நானும் ஒரு பிரம்மன் அப்படி சொல்லி சூரியனுக்கு நமஸ்கார பண்ண இவ்வளவு அற்புதமான கல்ச்சர் பகவான் உங்களுக்கு மூடிண்டு அந்த சூரிய வளர்ச்சத்தில் எப்படி பண்ணீங்கன்னு கண் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் கண்ணு இம்ப்ரூவ் ஆகும் கண்ணு இம்ப்ரூவ் ஆகலன்னா கண்ணாடி இம்ப்ரூவ் ஆகும் எது சௌகரியமா அவங்களுக்கு அதை பண்ணிக்கணும் முதல சூரியனை பாக்குறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது அவன் எந்த திக்கில் வரான்னு நிறைய பேருக்கு தெரியாது போது நம்ம எழுந்துக்கிறதுல அவன் முடியும் போது நம்ம வந்து அந்த ஏசி ரூமுக்குள்ள எங்கேயோ இருப்போம் உள்ளுக்குள்ள எங்கயோ நுழைஞ்சிருப்போம் ஒரு இருட்டு இருக்கும் நம்ம போகும்போது இருட்டு ரூம்ல போறோமா ஆபீசுக்கு அது உள்ளரை போயிட்டோம்னா அப்புறம் உலகமே சப்ரேட் உலகம் எப்பதான் நம்ம அந்த சூரிய பகவானை பாக்குறது அந்த சரி பொங்கல் அன்னைக்காவது பாக்குறோமா பொங்கல் அன்னைக்கு பாக்குறதுல ஒரே பிசி அன்னைக்கு ஒரு நாள் லீவு ஓகே வேற வேற பிசி ஓகே அதனால பகவான் வெரி இம்பார்ட்டன் அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் அதனுடைய தேவதையில கலந்துடுது பராந்த காலே விதேக முக்தி அடைகிற ஞானிக்கு மத்த இந்திரியங்கள்லாம் அப்படியே இருக்கும் மற்றவனுக்கெல்லாம் என்ன அந்த இந்திரிய சக்தி அந்த சூக்ம சரீரம் அப்படியே டிராவல் பண்ணும் அடுத்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் அது கற்பாம்பூச்சியா இருக்கலாம் இந்த அதனுடைய அதனுடைய பட்டாம்பூச்சி முடியாது வேண்டாம் அதனால இந்த ஜன்மத்திலேயே நம்ம ஞானத்தை வந்து ரிசீவ் பண்ணி முடிச்சுடுவோம் அந்த மாதிரி பராந்த காலை அடைந்தவனுக்கு பர்த் என்ன சேர்ந்து கர்மாணி கர்மானி என்னென்ன கர்மம் இருக்கிறது திடீர்னு என்ன கேட்டீங்களா மூணு விதமான கர்மம் இருக்கிறது என்ன கர்மா இருக்கிறது சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா அண்ட் ஆகாமி கர்மா இப்ப இந்த பராந்த காலை ஞானிக்கு எத்தனை கர்மா இருக்கும் ரெண்டு கர்மா தான் இருக்கும் பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இருக்கணும் சப்போஸ் ஞானம் வந்தோடனே பிராரப்த டிசப்பயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஞானி குளோஸ் ஞானம் வந்த உடனே பிராரப்திஸ் ஆயிடுச்சுன்னா தபக்குன்னு செத்து போயிடுவான் புரியும் பண்ணவே முடியாது அப்படின்னா உபதேசம் பண்றோம் வழிகாட்டுற பரம்பரை புரியுது அப்போ லாஜிக்க ஒத்து வரல அதனால பிராரப்த இருக்கிற வரைக்கும் இருப்பான் ஓகே பராந்த காலம் அதனாலதான் சில ஞானி வந்து ஞானி கீழா இருப்பான் எப்படி கீழ என்ன சொல்றது மெட்டீரியல் நோக்குல ஓகே சில ஞானிக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க பரிவார் இருக்கும் ஒருத்தர் வந்து சாதாரணமா போயிட இவர் ரொம்ப பாவம் இந்த ஞானிக்கு ஒண்ணுமே இல்ல இவர் சாதுவாது இவர் வந்து ரொம்ப புவர் சாது சாது கூட பரவாயில்ல குட் பேட் சாது சொல்றான அதுதான் புரிஞ்சுக்கவே இல்லை நம்ம சன்னியாசி எடுத்துட்டு இந்த ரெண்டு வருஷம் நான் இங்க வரவே இல்லை இந்த பக்கம் சாதுலாம் எப்படி இருக்காங்க அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு போய் பாக்குறதுக்கா போனேன் என்கிட்ட கூப்பிட்டு நீங்க புதுசா அந்த சாது கொஞ்சம் பார்த்து பழகணும் பேட் சாது சாதுன்னா குட் குட்டுல பேட எப்படி இருக்க முடியும் குட்ல எப்படி பேடா இருக்க முடியும் அப்பதான் புரிஞ்சுது ஓ ட்ரெஸ் மாத்திர மாத்தி இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்கு அவங்க குணெல்லாம் மாறாம இருக்கிறது ஓகே இப்ப சமீபத்தில் ஒரு சாது கிட்ட போய் மாட்டீண்ட தப்பிச்சம் புழச்சு என்ன கோவா ஸ்டேஷன்ல வந்து ஏற்றி விட்டுடு ஏர்போர்ட் நான் வரட்டான் நீங்க எப்ப வரீங்க நான் போய் போன் பண்றேன் நான் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படி போய் மாட்டிட்டேன் அவர் பேசும்போது ஒரு மாதிரி பேசினார் அப்புறம் பழகும்போதுதான் எல்லாருடைய சொருப்பம் எப்ப தெரியும் எப்ப தெரியனா கொஞ்ச நாள் பழகினா தெரிஞ்சு போயிடும் புரியாடுதா அதனால யாரும் கிட்டக்கு விட்டுறதுல கிட்டக்கு விட்டீங்கன்னா அவன் வெளிச்ச தெரிஞ்சு போயிடும் புரியாடுதா இங்கதான் ஒரே ப்ராப்ளம் சோ எல்லா ரூமும் எல்லாருக்கும் சொந்தம் ஒளிவு மறவே முடியாது இருக்க ஒளிவு மறைவே முடியாது கர்மாணி அப்படின்னா சஞ்சித்த கருமா அண்ட் ஆகாமி கர்மா இது ரெண்டும் டிசப்பயர் ஆயிடுறது புண்ணிய பாப்ப சஞ்சித்த கருமா அது அவனுக்கு டிசப்பயர் ஆயிடுறது ஓகே அவனுக்கு போயிடுறதோ அப்பவே பாப புண்ணியம் போயிடுறது அவனுக்கு கிடையாது சமஸ்டியில எல்லா கர்மாவும் கலந்து விடக்கிறது அதுக்கப்புறம் என்ன விஜயானிட்டி அகங்காரகம் ஐ நோஷன் நான் சொல்லிட்டு இருக்கிறி அதுவும் அவனுக்கு போயிடுறது ஓகே இப்போ விரக்ஷம் பட்சி மிருகம் இதுக்கெல்லாம் வந்து அகங்காரம் இருக்கிறது இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிறது ஆனா அந்த இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப லைட்டா இருக்கிறது நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் பிரஷா இருக்கிறது பிரமாதமா இருக்கிறது பிரமாதம் தமிழ் பிரமாதமா இருக்கிறது பிரம்மாண்டமா இருக்கிறது நம்முடைய பிரமாதத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கிறது நம்மளுடைய இப்ப வந்து நம்ம ஒரு பசுமாடு வாங்கியிருக்கோம் இந்த காங்கேயம் பசும் இருக்கணும் அதெல்லாம் நாற்பது ஐம்பது படி பால் கறக்கும் அது மடி பாத்தோம் அவன் கறக்கிறதே அவ்வளவு படிப்படியா கறக்கும் படிப்படியான தெரியல பெருசு பெருசா அந்த ஒரு கல்யாணத்துக்கே கறக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாடு எல்லாம் இருக்கிறது ஓகே இப்ப அந்த மாடு இந்த ரெண்டு கலந்தது இருக்கும் இந்த கோ மூக்கெல்லாம் இருக்கும் அதுக்கு பெருசா இருக்கும் சங்கிலி எல்லாம் போட்டு அது ஓகே அப்புறம் வந்து லோக்கல்ல ஒரு மாடு வருதுன்னு வச்சுக்கோ நம்ம லோக்கல் மாடு லோக்கல் மாடு இருக்கும் தள்ளி போட்டு அப்ராட் அதுக்கு காம்ப்ளக்ஸ் எல்லாம் கிடையாது இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது பட் அந்த மாடு ஓனர் நீ எப்படி இது காங்கே செர்சி மாடாக்கம் லோக்கல் மாடு காம்ப்ளக்ஸ் இண்டிவிஜுவா இந்த பெரிய டாக் இருக்கும் ஒல்லியா நீட்டா இப்படி இருக்கும் அது செம்ம டாக் அது அது நம்ம நம்ம ஊரு டாக் பரவாயில்லன்னு சொல்றது ஓகே நான் ஒரு பேர் நாயை வளர்த்தது காரணக்கார குட்டி போறதெல்லாம் வெளியில வந்து நாயா பிறந்தாலோ சில பேர் வீட்டுல பிறக்கணும் என்ன சாப்பிட்டாங்களா யார விசாரிக்கிறது அவங்க வீட்டுக்கார விசாரிக்கணும் வீட்டுக்கார விசாரிக்கல மளிகை சாடும் போது போடுவான் அதெல்லாம் கோழி சண்டை எல்லாம் தயார் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு கோழி சண்டை சாப்பாடு போடுவான் பாரு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் போட்டு போட்டு பசஞ்சு அதுக்கு ஊட்டுவான் நம்ம இப்படி அப்படி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு நம்ம அந்த வயசுல இப்படி பார்க்கறது அந்த பருப்பு எல்லாம் நமக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கோழியா பறக்கணும் சில பேருக்கிட்ட அதனால சில பேருக்கு கத்தியெல்லாம் கட்டி அதுவே டைரக்டா சண்டை போடும் அப்படி எடுத்துட்டு போவான் அவன் அதுல பத்தாயிரம் ரூபாய் இருபதனாயிரம் ஐம்பதனாயிரம் வச்சு இது பந்தயம் ஓகே அப்படி பந்தயத்துல வந்து ஜெயிச்சுடுவான் ஜெயிச்சுட்டு அந்த கோழி எப்படி எடுத்துட்டு இது முட்டாள் கோழியே அங்க இன்னொரு கோழி இருக்கும் லோக்கல் கோழி அது கொட்ட கோழி இருக்க அதை நீ பெரிய இந்த காம்ப்ளக்ஸ் எல்லாம் யாருக்குன்னா அதை வச்சு இண்டிவிஜுவாலிட்டி இருக்க விவேக சூடாமணி யாரு இருக்கா நமக்குதான் ஓகே அதுக்கெல்லாம் காம்ப்ளக்ஸ் கிடையாது ஏன்னா அதுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது அப்படி அதனால விஜான ஆத்மா அப்படின்னா அகங்காரம் இண்டிவிஜுவாலிட்டி அது என்ன பண்றதுன்னா இங்க வந்து ஆத்மா மைண்ட் ஓகே சச்சிதானந்த ஆத்மா கிடையாதுங்க விஜானமய கோஷம் என்றது அகங்காரத்தை குறிக்கிறது அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்ன பண்றதுன்னா சமஷ்டியோட போய் ஜாயிண்ட் ஆகிறது ஓகே அதுக்கப்புறம் விஜ்ஞானமயம் அதாவது கர்த்தா பிரமாத்தா டுயர் சீயர் அதெல்லாம் அதெல்லாம் போயிடுறது ஓகே போக்தா அகங்காரம் சமஷ்டியோட கலந்துடுது அதுக்கப்புறம் என்ன சர்வே அபி பவந்தி ஞானி வந்து இந்த சரீரம் கம்ப்ளீட்டா டோட்டலா சர்வே அவனுக்கு என்ன ஒன்னு கூட மிச்சம் இல்லாம எல்லாம் போயிட்டது இந்த சூழ சரீரம் மாத்திரம் தான் டிசப்பேயர் ஆகுது மீதி இருக்கிற மீது மத்த ரெண்டு சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் அதுல டிசப்பேர் ஆகாதுதான் அகங்காரம் டிசப்பேர் ஆகாது பாப புண்ணியம் அப்படியே இருக்கும் அக்கௌண்ட்ல தொடரும் அகங்காரம் போயிடும் சூக்ம சரீரம் போயிடும் போயிடும் காரண சரீரம் போயிடும் இது அசம்பிள் பண்ணின பாடி இது எல்லாம் எதுலாம் வந்ததோ அதற்கிட்ட அதில் போயிடும் இருக்கிறான் இதெல்லாம் தாண்டி அதுவாவே அதுவா ஆயிடும் இதுதான் ஞாபகம் இது கண்டுபிடிதான் இது கோட்டை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க அவளை தான் இல்ல நம்ம வந்து இப்படி சினிமாவில் காட்டுற மாதிரி ஜோதி இப்படியே போய் அந்த அகண்ட ஜோதியோட இப்படி கலக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்பேஸும் டோட்டல் ஸ்பேஸும் நாட் மூவ் மர்ஜ் ஆகிறது மீன்ஸ் மர்ஜ் ஆகிறது மீன்ஸ் இந்த ஸ்மால்னஸ் இருக்க ஐ எம் தமால் அந்த பரிச்சின்னம் போயிடும் கலந்துருள்ள, அதோட I am all-providing space, கலந்து பிரம்ம சைத்தன்யம் அப்படி உணர்ந்தவன் தான் ஞானி சர்வே ஏக்கி பவந்த பரே பரே அவ்வயன் அந்த பரமாத்மாவோட இரண்டரை கலந்து விடுகிறது ஓகே இன்பினிட் பிரம்மனோட கலந்து நானும் அதே போல பர்வைடு பிரம்மனாக மாறப்படுகிறது அப்படின்னு ஏழாவது மந்திரம் சொல்றது இந்த ஏழாவது மந்திரத்துக்கு ஒத்தாசையா எட்டாவது மந்திர ஹெல்ப் பண்றது உதாரணம் சொல்லி ரொம்ப அழகா டெவலப் பண்ணிட்டு போகுது ஜீவன் முக்தி விதேக முக்கிய எட்டாவது மந்திரம் ஒரு ஆறு எல்லாம் உபதேசம் பண்ணி அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் எட்டாவது மந்திரத்தை படிப்போம் சமுத்ரே विद्वान परात्परं அஸ்தி நாமே விதா விம்கர நதியங்கே போகிரது கடலைத்தேடி எல்லா நதியும் எங்க போகிறது சமுத்திரத்தை நோக்கி போகிறது ஓகே எல்லா நதியும் பாத்தீங்கன்னா இந்த நதி உற்பத்தி ஆகிற இடம் எங்க இருக்கிறது பள்ளத்தாக்குலையா இல்ல இல்ல குளத்துலயா பள்ளத்தாக்கு இல்லையா அப்படி சொன்னோம் எல்லாம் மலையில இருந்தா உற்பத்தி அதுதான் கங்காதரேஸ்வரர் கங்காதரேஸ்வரருக்கு இது காட்டிட்டு ஹைமாவதி இப்படி காட்டுவான் நம்ம இப்படி காட்டணும் அப்படி காட்டணும்னா எல்லாருக்கும் ஒண்ணும் புரியாமரு கங்கைக்கு ஹைமாவதிகம் கங்கைக்கு ஹைமாவதி இமயன் இமய இமயவன் பெற்ற மகள் அவள் ஓகே அந்த ஹைமாவதி அதனால நதிக்கு பேரு அத்ரிச்சா அப்படின்னு பேரு சோ மலையில இருந்து அவள் வந்தாள் ஓகே உண்மையிலே பார்த்தா மலையில இருந்து வரல அவ எங்க வந்தாலும் அங்க போறான் உற்பத்தி ஆச்சு உருவாச்சு சமுதிரம் மேகமாயி மேகம் வந்து மலையில கொட்டி மலையில இருந்து அப்படியே உருண்டு பிறண்டு சமுதிரத்துல இருந்து சேர்ற ஓகே இதுதான் சிஸ்டம் ஓகே ஓகே அப்போ இதுல சங்கமம் ஆகிறதுனா என்ன அர்த்தம் இண்டிவிஜுவாலிட்டி ஆகிறது சங்கமம் அடுத்த எவ்ரி சங்கமும் நம்ம நமஸ்கார பண்றோம் புரியதா இது ஐதிகம் என்னன்னா ரொம்ப கணிச்சாங்க சங்கமம்னா ஒரு முன்னாடி எல்லாம் ரிலீஜியஸா இருக்கிறதுனால ஒரு பைத்தியமா என்னெல்லாம் தெரியாது சங்கமம்னா அந்த இடத்துல உடனே விழுந்தரிச்சு குளிச்சுடுறது ராமர வந்து இங்க அவருடைய ராவண தோஷம் பாப தோஷம் எல்லாம் இருக்கல பிரம்மதி தோஷம் எல்லாம் எல்லா பாபமும் இங்க போயிடும் சொன்னா அந்த இவன் கைடு ஓகே அவன் சொன்னா அந்த நாங்க இதுல போறோம் பஸ்ல இந்த டூரிஸ்ட் பஸ் தேவபிரிவேணிமம் இருக்கும் <laughs> <laughs> அது இந்த வேதாந்தத்துக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் போயிட்டு வந்துடணும் புரியுதுதான் வேதாந்தான் உள்ளரை போயிடுச்சு அப்புறம் எங்க போனாலும் சுவைக்காது புரியுதுதா எல்லாம் ஒன்னா இருக்கும் திருஷ்யமா இருக்கும் புரியுது அப்படி ஆயிடும் புரியதா அதனால அதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாத்தையும் ரவுண்டு பார்த்தணும் அதெல்லாம் திரிவேணி சங்கமம் போ அந்த அந்த போட்டுல போனோம் பாரு விவரிக்க முடியாது அப்புறம் இந்த திரிவேணி சங்கமம் அதெல்லாம் சொல்லி அதுல போய் ஸ்நானம் பண்ணி சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி அதுல அனந்தமாட்டாங்க என்ன திருப்பி இடத்திலே சங்கமமாக புதுசு இல்லை ஏற்கனவே இருக்கிறது நகருடைய அர்த்தம் என்ன கிடையாது பாட்டுறது சும்மா உபசாரத்துக்கு சொல்றோம் நாமம் இதுல வந்து பலவிதமான நதி இருக்கிறது கங்கா ஐ எம் தமுனா ஐ எம் தாமிரபரணி ஐ எம் த காவேரி தனியே கிடையாது ஐஎம் த பிரபுத்திரா ஓகே அப்படி சொல்லும் கங்கா பிரம்மபுத்திர அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது பியூரிட்டி ஒன்னு சீக்கிரமான நதிகள் பலவிதமான லென்த் பலவிதமான கலர் நீங்க பத்ரிநாத் போகும்போது பார்த்திருக்கலாம் அலர்ட்டா தூங்காம பார்த்திருக்கணும் சிலது பச்சை கலருக்கும் சிலது டர்டி கலர் சிலது பளிங்குமா இருக்கும் இப்ப நான் கேதாரநாத் கூட்டிட்டு போறேன் இல்லையா அங்க மந்தாகனி குதிச்சு குதிச்சு ஓடி வருவான் பியூர் பியூர் பலிங்குமா இருக்கும் வாட்டர் அப்படி கையைத்திடும் பிரம்மச்சாரி குறும்பு கைடு தொட்டா என்ன ஆகும் அவன் கேட்டா திட்டுவான் தொட்டு தொட்டுறதுல மொத்த கை விட்டுட்டே வச்சுட்டு இருந்தேன் புரிஞ்சு பரீட்சை பண்ண வேண்டாம் இண்டிவிஜுவலா பண்ணிக்கோண்ட் வரி அதனால இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு லென்த் இருக்கிறது கலர்ஸ் இருக்கிறது பியூட்டி இருக்கிறது ஆனா இது எல்லாமே சமுதிரத்தோட சங்கமம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய ஞாபகம் ரூபா ஸ்டேட்டஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஐக்கியம் ஆயிடும் ஆயிடும் அங்க இது வந்து கங்கா இது வந்து காவேரி இது வந்து கூவம் அப்படி சமுதிரத்துல நம்ம டிஸ்கிரிமினேஷன் அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்கும் ஒன்னோட ஒன்னு முந்திண்டு போகும் குதிச்சுண்டு போகும் அது ஒன்னா ஆயிடுச்சுன்னா சமுதிரத்துல அதுக்கப்புறம் அதனுடைய எந்த விஷயம் அப்போ சோ அதனாலதான் நமக்கு சமுதிர ஸ்நானம் ரொம்ப முக்கியம் எல்லா நதியோட ஸ்நானம் பண்ணுறம் உப்பு கரிக்கும் வாழ்க்கை ஒரு துறையாக நினைச்சு போய் குளிக்கிறது பாத்திரம் அந்த நதியில நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் இதனுடைய நம்முடைய கலாச்சாரத்தினுடைய முக்கியம் சோ நதிகளுடைய சங்கமம் அப்ப ஒவ்வொரு நதியும் தன்னை மறந்து அதோட அஜான ஐக்கியமாகிறது ஓகே அதனால இதுல என்ன சொல்றது உபனிஷத்து ஞானி வந்து தெரிஞ்சு வச்சு அதனால அவன் பிரம்மத்தோடு ஐக்கியம் ஆயிட்டான் அவன் பிரம்மன் ஆயிடுறான் சமுத்திரத்தோடு ஐக்கியம் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போய் பெரிய ஓஷனா ஆயிடுறது அது போல பிரம்மன் இப்போ நதியில என்ன இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கு நாம ரூப ஸ்டேட்டஸ் ப்ராப்பர்ட்டி இதுதான் மாறுறது ஒண்ணும்ாரது கிடையாது நதியா இருக்கும்போதும் சரி அது சமுதிரமா இருக்கும் போதும் சரி என்ன மாறுறதுல ஜலம் வந்து மாறுறதுல அதனுடைய சமுதிரமா இருந்தாலும் அதனுடைய சபஸ்டன்ட் மாறுறதுல ஓகே அதனால இது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் நதி போய் சமுதிரத்துல கலக்கிறதுன்னு அந்த உதாரணத்தை எடுத்துக்கூடாது இங்க வந்து பாட்டு ஸ்பேஸ் டோட்டல் ஸ்பேஸ்ல ஓகே அப்படி எடுத்துக்கணும் அதனால இங்க என்ன சொல்றது நத்தியாகா பல்வேறு விதமான திசைகளில் ஓடி வரும் இந்த நதிகள் சமுதிரத்தை நோக்கி வேகமாக ஓடுகின்றன சமுதிரே அஸ்தம் கச்சந்தி ஓகே சமுதிரத்தில் இரண்டாக ஒன்றாக கலந்து விடுகின்றன அப்ப என்ன ஆயிடுறது நாமரூப விகாய அதனுடைய நாமரூபத்தை விட்டுவிட்டு போய்விடுகிறது ஓகே சந்தமானாக நத்தியாக சமுதிரே அஸ்தச்சந்தி நாமரூப விகாய பல்வேறு விதமான திசைகளில் பல்வேறு விதமான ஸ்டேட்டஸோடு ஓடி அந்த சமுதிரம் அந்த நதிகள் சமுதிரத்தில் சங்கமமாகி விடுகிறது அதனுடைய நாம ரூபம் அதனுடைய போய்விடுகிறது சப்ட் மாத்திரம் அப்படியே இருக்கிறது நாம ரூப விகாய அஸ்தம் கச்சந்தி ததா ததானா அது சேம் மேனர் நாமரூபாத் விமுக்தகா வித்வான் ஞானி வைஸ் பர்சன் எப்படி இருக்கா தன்னுடைய நாமரூபத்தை விடுபட்டவனாக உள்ளான் தன்னுடைய இண்டிவிஜுவலிட்டிய தியாகம் பண்ணினவன் கருத்துருத்துவ புத்தியை விட்டவன் தன் சைத்தன்யம் என்று ஜலவத்து ஜலமாக இருக்கிற அதனால பிரகதாரணி உபனிஷத்தை என்ன சொல்றது பியூட்டிஃபுல்லா நம்மளுடைய கல்ச்சர் இருக்கு நம்ம ஒவ்வொரு தரமே நம்மளுடைய விவேகானந்த சுவாமி சொல்றாரு ஒவ்வொருவரும் என்னுடைய கலாச்சாரத்தை நான் நினைக்கிறேனுக்கு கர்வப்படுகிறேன் உபநிஷத்தில் குழந்தைக்கு பேர் வைப்பாங்க முதல்ல குழந்தைக்கு பேர் வைக்கும் முதல் பேர் என்ன தெரியுமோ சைத்தன்யம் பேர் வேதோசி அதாசிய நாம கரோதி வேதோசி அதாசிய நாம கரோ இது வந்து பிரகதாரணி உபநிஷத்தில் இருக்கிறது வேதோசி வேதா வேதா என்றால் சைத்தன்யம் முதல் குழந்தைக்கு பேரு வந்து அதுதான் என்ன சொல்றது ததசிய தது நாமபவதி அப்படின்னா இது பேரு ரொம்ப ரகசியமா இருக்கான் சீக்கிரம் ரகசிய சீக்கிரம் செத்து போன பிறகு கூட தெரிய மாட்டோம் நிறைய பேருக்கு அந்த சைத்தன்யம் வச்சிருக்க புரியல எங்கயாவது கிளாஸ் கிளாஸ் இப்படி வந்து எங்கயாவது ஆச்சாரம் இருந்து நமக்கு புரிஞ்சு இதெல்லாம் ஆனா தான் சைத்தன்யம் ஓ இதுதான் அவருக்கும் புரியாது இது பியூட்டி இதுதான் ரகசியம் சொல்லு சொல்லிருத்த ரகசியம் பெரிய ரகசியம் இது சொல்றவனுக்கு சொல்லிட்டு இருக்கான புரியாது சொல்ல சொல்லிட்டு இருப்பான் இல்லாட்டி அசமவாதத்தையும் பிரம்ம ஐக்கியம் அந்த சூரியன் போது அந்த எட்டு வயசுலயே பூணல் போட்டு இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் பா இதெல்லாம் இருக்கு சூரியன் ஒண்ணுதான் அப்படி சொல்றாங்க ஓகே அதெல்லாம் சொல்லி அதனால ததசிய தத் குக்கியமேவ நாமபவதி அப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம தான் அந்த ரகசியம் இந்த ரகசியம் அது போல கங்கா யமுனா காவேரி இதுல வந்து ஜல மாத்திரம் இருக்கிறது மீதெல்லாம் டிரான்ஸ்மெட் ஆகிறது நாமவதி என்ன பண்றது செகண்ட்ரியா இருக்கிற கங்கா யமுனா சரஸ்வதி இருக்க அந்த பேரு தான் மறையறது ஆனா ஜலம் வந்து சைத்தன்யம் மாதிரி ஜலவத்து சைத்தன்யம் அப்படிதான் கரெக்டா இருக்கு அப்ப விகாய விட்டு வித்வான் நாமரூபா அவ வந்து நாமரூபத்தை தான் விடுறான்னுடைய சைத்தன்யத்தை விடுவதில்லை விட முடியாது அவன் தான் சைத்தன்ய சுரூபம்யு ஆணும் கிடையாது போன தடவை ஜென்மத்தில் ஒரு பாடி எடுத்துமே அந்த பாடிக்கு வேற வேற ரிலேஷன் அதெல்லாம் போய் கண்டுபிடிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகே தெரியாம இருக்கிறது நல்லதுண்டே இருக்கும் அதுக்கு ஒரு ரிலேஷன் கிடையாது நம்ம பாடிக்குள்ளே அதனால இந்த பாடியில் இருக்கிற ரிலேட்டிவா இருக்கிற இந்த பாடி இருக்கிற வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் புரியதா அதனால ரொம்ப பெருசா ஈசிக்க வேண்டான் உபைத்தின் அவன் வந்து அந்த பரபிரம் ஐக்கியமாகிறான் ஓகே ஆறு சமுதிரத்துல எப்படி நாமரூபத்தை விட்டு விடுகிறதோ ஞானி தன்னுடைய நாமரூபத்தை விட்டு எப்படி எப்படி விடுறான் இந்த குடா காச மகாகாச மாதிரி இண்டிவிஜுவல் சைத்தன்யம் டோட்டல் சைத்தன்யம் ஆகிறது சமஸ்டி சைத்தன்யம் ஆகிறது ஓகே அதனால என்ன பிரயோஜனம் போயிடும் அதுதான் நமக்கு மர்ஜர் ஓகே இந்த மர்ஜர் வந்து வித்வுட் மூவ்மெண்ட் ஓகே இந்த வெளியில இருக்கேசும் எப்பயும் மூவ் ஆகுறதுல சப்போஸ் மூவ் ஆச்சு என்ன ஆகும் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க ஸ்பேஸ் மூவ் ஆச்சு என்ன ஆகும் கற்பனையா பண்ண முடியாது ஆயிடும் அதனால அது மூவ் பண்ண முடியாது அந்த ஸ்பேஸுக்கும் அதிஷ்டானமாகிறது கான்சியஸ்னஸ் இதெல்லாம் ஜடம் ஓகே அதனால மேட்டர் அதனால நீங்க என்ன சொல்றது அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது அப்படி சொல்றது பராத்பரம் பராம் பரா மாயா பரம் சைத்தன்யம் இது எப்படிப்பட்டது பியாண்ட் மாயா மாயாவுக்கும் அது அப்பாற்பட்டு இருக்கிறது மேலாக இருக்கிறது அப்படி என்ன அர்த்தம் பியாண்ட் த இனரண்ட் மாயா மீன்ஸ் இக்னரன்ட் மாயா மீன்ஸ் மேட்டர் பியாண்ட் த மேட்டர் பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ் ஓகே பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ் சைத்தன்யம் அப்சொல்யூட் சைத்தன்ய அப்சோல்யூட் இருக்கிறது அப்போ பராத்னா மாயா பரம்னா பியாண்ட் த மேலானது பராத் பரம் பியாண்ட் த மா இந்த அலையில பியாண்ட் த வாட்டர் அப்படி சொன்ன என்ன அர்த்தம் வித் அவுட் வாட்டர் நோ வேவ் வேவ் ஆல்சோ வாட்டர் தான் அப்படி மாயா ஆல்சோ சைத்தன்யம் கான்சியஸ் தான் ஓகே அதனால மாயாவுக்கு பேக்ரவுண்டா மாயா முன்னாடி பிரம்மன் பின்னாடி இருக்கிற மாதிரி பேக்கல இருக்கிற மாதிரி சில பேர் ஹஸ்பண்ட் முன்னாடி இருந்தாலும் பின்னாடி அவ வரிப்பா எது இருந்தாலும் அங்க பேக்கல பர்மிஷன் இவர் இங்க சொல்லுவாரு அப்பதான் ஓகே ஆகும் நான் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நான் டைரக்டர் எதுக்கு இங்க இருக்கிட்டு இமீடிய அங்கே டைரக்டா போயிடுறது கண்டுபிடிச்சுன்ரியும் அது எப்படிப்பட்டது திவ்யம் திவ்யம் சைத்தன்யூபம் ஓகே திவ்ய புருஷம் உபை அந்த திவ்யமான சைத்தன்யூபத்தில் இந்த ஞானி இரண்டரை கலந்து விடுகிறான் எல் க்கியாக் ஓகே அப்படி சைத்தன்ய சுரூபம் பிரம்மம் உபைதி அப்படி ஆகிவிட்டான் சரி திருப்பி மீண்டும் இந்த ஜீவன் முக்தி சொல்லி மந்திரம் முடிக்கிறது இது ஒரு முக்கியமான மந்திரி வரக்கூடியது ஒன்பது என்ன மந்திரம் ஒன்பதாவது சய வை தரமேதிரமவிக்கா குஹ விமுக்தோ அமு சோ இந்த மந்திரம் ஆதி சங்கராச்சாரியா அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் வேதாந்தத்துக்கு அச்சானியாக இருக்கிற மந்திரம் இது ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்ட் மந்திரம் ஓகே என்ன மந்திரம் அழகான மந்திரம் சயோகவை தது பரமம் பிரம்மவேத வை அப்படின்னா யார் ஒருவன் பரமம் பிரம்மவேத ஜத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கிற இந்த பரபிரம்மஸ்வரூபம் அப்சொலூட் பிரம்மம் அந்த பிரம்மத்தை எவன் அறிகின்றானோ இந்த பிரம்மத்தை எவன் புரிந்து கொள்கிறானோ எவன் ஒருவன் அறிகின்றானோ அதனால என்ன பலன் அடைகிறான் அப்படின்னா என்ன பலன் அடைகிறான் அவன் பிரம்மே ஆகிவிடுகிறான் சக பிரம்மை பவதி பிரம்மவேத பிரம்மை பவதி ஓகே பிரம்மவேத பிரம்மை பவதி மகாவாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி அந்த ஸ்டேட்டஸ் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டானா பிரம்மனே ஆகிறான் அப்படின்னா கழுதிய தெரிஞ்சுட்டா கழுதி ஆக முடியுமா ஓகே இப்ப வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட் வச்சுக்கோ மைக்ரோ பயாலஜிஸ்ட் மைக்ரோ எப்படி இருக்கும் ஹியூஜ் அப்படியா இப்ப மைக்ரோ பயாலஜிஸ்ட் மைக்ரோ தெரிஞ்ச உடனே கிளாஸுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருக்கு தெரிஞ்சுடா குரங்கு ஆகிடுவான் அது தெரிய வேண்டாம் அப்படியேதான் இருக்கான் பல பேர் ஓகே இது வந்து சொல்றது உபனிஷத்து உன்ன தெரிஞ்சுன்னா நான் எப்படி ஆக முடியாது பிரம்மவேத பிரம்ம பபத்தினே இது லாஜிக்கே ஒத்து மாட்டுறது உன்னை தெரிஞ்சதுன்னா நான் எப்படி அத ஆக முடியும் ஒத்துக்க முடியாது மெக்கால தாசர்கள் காரல் மார்க் இருக்காங்க பெரிய பெரிய புத்திஜீவிகளா இருக்காங்க ஓகே பெரிய பெரிய படாபடா ஆட்கள்லாம் இருக்காங்க இன்னும் சொல்லுவாங்க தெரிஞ்சதுன்னா எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் ஆக முடியும் அதனால பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மனாவான் அவரே கேள்வி கேக்குறாரு நம்ம வந்து அப்புறம் மறந்து போயிடுவான் சங்கர அப்படியே வழக்கண்ண போட்டு பாப்பாரு சோடச கலா வருது பஞ்சதச கலா இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு அந்த ஞானி இருக்கானே அந்த பேரை மாத்திரம் இங்கே விட்டுட்டு போயிடறாங்க உனக்கே தெரியாது பக்கத்து வீட்டுக்கு எனக்கும் மறைஞ்சு போயிடுச்சு இந்த பாடியோட மறைஞ்சு போய்டு வியாசாச்சாரியிருக்கோம் சங்கராச்சாரியிருக்கோம் வித்யாரண்யா இந்த கலப்படம் ஆகலை அப்படின்னு அவர் சமாதானப்படுத்த இது சாத்தியமாக கண்டிஷன் இருக்கணும் என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நானு பிரம்மனா இருந்து அதை நான் மறந்து இருந்து அதை ஞாபகப்படுத்த நானும் சேர்ந்து எனக்கும் தெரிஞ்சவர்டு ஐக்கியம் தனித்தனியா இருந்தது பூ வேணும் பூ வேணும் பூ வேணும் ஸ்ரீரங்கத்துக்கு பூ வேணும் முயற்சி முடியாது இப்ப சத்திரிய மகாராஜா இருந்தா கர்ண மகாராஜா அந்த கர்ண மகாராஜா அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் சோ தன்னுடைய ராதையின் மைந்தனா இருந்தான் இந்த தேரூட்டி பையனா இருந்தான் ஓகே சோ அதனால நான்காம் வருணத்தில சேர்ந்தவன்குமே இருக்கும்போது பண்ண நீ தான் பாண்டோட புத்திரன் நீ சத்திரிய மகாராஜா அப்படின்னு சொன்ன உடனே சத்திரிய மகாராஜா மாறிட்டான் இப்போ அவனுடைய எமோஷன் மாறல அவனுடைய நடை பாவனை மாறல அவனுடைய கூட்டணி கூட மாறல அயோக்கிய கூட்டணியில் சென்னா அந்த கூட்டணி கூட மாறல ஆனா மனசில் இருக்கிற சம்சாரம் இருக்க அது போயிடுது மனசில் இருக்க குழந்திலிருந்து ஒரு வேதனை இருக்கு அந்த வேதனை அவனுக்கு போயிடுது ஒரு தடவை பாடி அவ்வளவுதான் இருக்கிற வரைக்கும் சின்ன வயசுல குதிச்சு குதிச்சு குட்டி வரலாம் போடுவா வயசு ஆக ஒவ்வொரு பகுதியும் இந்த கையை நாமே எடுத்து வைக்க முடியாது என்ன செய்ய முடியும் நம்ம அதே வண்டி வச்சிருக்கோம் இருக்கிற வரைக்கும் ஓட்டுவோம் அது ப்ராப்ளம் இல்ல எனக்கு இப்படி ஆயிடுச்சு வயசாயிடுச்சு இடுப்பு ஆயிடுச்சு எனக்கு முதலில் சின்ன வயசுல நீங்க வேதனை அனுபவிக்கலாம் இதெல்லாம் நம்ம கணக்கு இருக்கோம் நம்மள மாதிரி அவருக்கு பெயின் இருக்குன்னா அவர் ஞானி கிடையாது நமக்கு இந்த சினிமா அப்படியே அவர் ஆயிடுவார் எங்க ஆயிடுவார் அதெல்லாம் ஆக மாட்டோம் ஓகே முன்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் இதே இருக்கும் எல்லாம் இருக்கும் பிரேடிதா கூடவே இருக்கும் ஒன்னே ஒன்னு என்னன்னா மனசுல சுதந்திர புருஷனா இருப்பான் பிரேடுதான் சுதந்திர மரமா அதெல்லாம் வரும் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதனால இங்க சத்திரிய மகாராஜா தான் உணர்ந்த உடனே எல்லா சம்சாரம் போயிடுச்சு ஆனால் ஏக்கலைவன் இப்போ ஏக்கலைவன போய் டீச் பண்ணிக்கோ நீதா சத்திரியன்னு நவர் நம்ம நாட்டில் ஜாதி மாத்த முடியும் ஆனா நம்ம நாட்டுல மதம் மாத்த முடியாது ஜாதியை மாற்ற முடியாது ஓகே இன்னும் ரெட்டியார் புரட்சி பண்ணி பாருங்களேன் புரியறதுல அதனால மதம் மாத்தலாம் அந்த பெருமாளே வந்து இவளை வந்து மாத்திட்டா துணுக்கச்சியா நாச்சியார் ஒரையோர்ல இது அபிஸ்து பெருமாள் என்ன பண்ணிருக்காரு பெருமாள் வந்து அத்மாவதிய விட்டுள்ள நீ முஸ்லீமா போன அதனால நாச்சியார்க்க வந்து வச்சிருக்காரு இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் அப்புறம் நான் அதுக்காக ஒரு பையன் வந்து அங்க போய் முஸ்லீம் ஏரியால போய் ஒரு இது கல்யாணம் பண்ணணும்ட்டான் நான் புல் சப்போர்ட் இதுக்கு போலீஸ் அடித்தடி எல்லாம் நடந்து கவலைப்படாத நீ எடுத்துட்டு எத்தனை பொண்ணு அவன் எடுத்துட்டு போயிருக்கா அவத்துக்கணக்கான மதங்கள் இருக்கு பல மதங்கள் இருக்கிறது முஸ்லிம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரையும் மகாராஜா கர்வன் மாதிரி போய் பேசின அவ்வளவு பெரும் திருப்பி தாய்மத திரும்புவோம் நம்ம நண்பர் ஒருத்தர் பேசின சங்கரமணத்தில் காமாட்சி சொல்ற பாருங்க வாழ்க்கை லட்சம் ஆயிரம் பேர் தாய்மத திரும்ப என்ன ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லிமா வழி தவறி போனவர்களை திருப்பி கஷ்டம் கொண்டு வந்து ஒண்ணு கஷ்டம் இல்ல புதுசா இருக்கிற கண்வரத்து கஷ்டம் தான் அது போல இங்க என்ன சொல்றதுன்னா நீ ஏற்கனவே பிரம்மனா இருந்து இப்ப இருந்தால் அதை ஞாபகப்படுத்தினா அந்த சம்சாரியா இருக்கிறவன் தான் ஓகே அதனால இங்க ததா ததா அது போல பிரம்மவேத பிரம்ம ஓகே நீ பிரம்மனாக இருந்து அதை மறந்து இருந்தினால் அதை திருப்பி ஞாபகப்படுத்துறது உபனிஷத்து உபனிஷத்துடைய ஒரே வேலை என்ன செய்யறது ஞாபகப்படுத்துறது நீ சம்சாரி கிடையாது ஜீவாத்மா கிடையாது நீ வந்து ஆனந்த புருஷ பரமாத்மா ஸ்வரூபம் நீ அப்படின்னு சொல்றது சப்போஸ் என்னுடைய பரமாத்மா இன் ஒரு நாள் இன்பினை ஆக முடியாது இன்னொன்னு மாத்தலாம் ஆனா ஒரு காலம் பைனை வந்து ஆக முடியாது நெவர் பாசிபிள் அதனால ஒரே ஒரு லாஜிக் கேட் கரெக்டா ஓகே அதனால வேதாந்தருடைய மைய கருத்து டீச்சிங் என்ன பிரம்மன் ஆக போறேன் கேட்டு இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்ச உடனே ஏதோ ஒண்ணு செஞ்சு பிரம்மனா ஆகணும் பிராக்டிக்கல் வேதாந்தா இப்ப என்ன பண்றோம் வேதாந்தா புரியுது கேட்டுட்டு தேரெல்லாம் முடிச்ச பிறகு என்ன செய்யணும் தனியா போய் உட்காந்து ஏதோ பண்ணணும் அப்படி பண்ணா அப்படியே வரும் வந்து அப்படி பிரம்மனாயிடலாம் புரியுது இதுதான் நமக்கு புரியுது ஏ அப்படிலாம் ஆக முடியாது நீ ஏற்கனவே பிரம்மனா இருந்து அத மறந்து இருந்தா அதை ஞாபகப்படுத்துறதுதான் வேதாந்தத்துடைய வேலை அதனால என்ன வேதாந்த் நோயிங் நீ இத புரிஞ்சுக்கணும் அவ்வளவு அதுவாக இருக்க வேறெதுவோ நினைப்பது விசித்திரம் அப்படின்றார் தாய்மான சுவாமி நான் அதுவாக இருக்க வேறொன்றாக நினைப்பது விசித்திரம் அப்படின்றார் இவ்வளவு பியூட்டிபுல்லா சொல்றாரு பாருங்க அதனால பிரம்ம வேத பிரம்ம ஓகே அது மாத்திர என்ன சொல்றது உபநிஷத்து அடுத்தது ஒரே சந்தோஷமான விஷயம் இந்த ஞானி எவன் ஒருத்தன் ஜானி ஆகிட்டோனோ அவனை சுத்தி இருக்கா ஜானி ஆக்கிடுவானா அவனுடைய குணத்துல இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் சுற்றத்தார்கள் உறவினர்கள் அத்தனை பேரையும் அவன் ஞானி ஆக்காம விட மாட்டான் எப்படியே அப்படி சொல்றது இது இப்ப வந்து ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்குவாட் வச்சுக்கோ Is equal to A plus B plus 2ab okay, <laughs> नहीं नहीं okay, maths teacher தெரிவார் அன்பையும் நடக்க போட்டிருக்கோம் அசிய குளே அசிய குல என்ன தன்னுடைய குளத்தில் உள்ளவர்களை இது கிரகஸ்தான இருந்தால் கிரகஸ்தான தன்னுடைய சொந்தக்கார உறவினரெல்லாம் என்ன பண்ணுவாங்க போனானோ இல்லையோ இப்ப வந்து காலையில ராத்திரி எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்கா ஒரு ஸ்டூடெண்ட் அவர் என்ன பண்றாரு எல்லாருக்கும் சொல்றாரு எல்லாருக்கும் சொல்றாரு அவர் ஒரு பேஸ் பண்ணிட்டு போனதுனால தான் இப்ப வந்து நமக்கு பேக்கேஜ் கிடைச்சிட்டு இருக்கிறது ஒருத்தர் கனெஷன் இருக்கிறது எப்படிப்பட்டவர்கள் இது கிரகஸ்தன் ஆசிரமத்திற்கு அவனை நம்பி வந்துட்டான் அவனை விடவே மாட்டான் எல்லாரும் ஜானியாக்கிட்டு மறு வேலையா போட்டு பார்த்தா காலையில் சாயந்திரம் எப்ப பார்த்தால வர சொல்றாரு நமக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ராமகிருஷ்ணா கோவிந்தா ஏதோ போயிட்டே இருப்போம் கம்ஃபர்டபிளா இருக்கிறது கிளாஸ் பண்ண புத்தி வேலை செய்யணும் எடுத்துக்கணும் அதை பத்தி திங்க் பண்ணும் கஷ்டமானது இது ஏற்கனவே நமக்கு சொல்றது இருபத்தி ரெண்டு ஒன்னு பத்துல கடைசி ஸ்லோகத்தை முக்கியமான ஸ்லோகம் இன்டெல்லாம் போட்டு மார்க் பண்ணி சக வித்யா கிரந்தவித்யா முடிச்சியை அவிழ்த்தவன் அவனுடைய சம்சயம் போயிடுத்து ஹிருதயா என்னது அவித்யா முடிச்சி அஜானம் என்ற முடிச்சியை அவிழ்த்தவன் தன்னை பற்றி நான் அறியாமல் செல்ஃப் இக்னரண்டை அவன் விட்டவன் ஆத்ம அஜானத்தை நீக்கிறவன் ஞானி அதாவது தேக அபிமானத்தை விட்டவன் ஞானி தேக அபிமானத்தை விட்டவன்பிமானத்தை விட்டவன் விட டெல்லாம் தேக அபிமானம் இல்லையோ அவன் என்ன ஆயிடுச்சா தரதி பாப்மானம் அபிமானம் போயிடுதோ கருத்திருத்தம் போயிடுதோ இந்த அகம் என்ற இண்டிவிஜுவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்திய பாபம் இருக்கிறது ஓகே இப்ப நீங்க நின்று இருக்கீங்கன்னா ஒருத்தர் இந்த பெட்ஷீட் பெட்ஷீட் பேஸில் இருக்காரு கருக அபிமானம் போய்டி பாப்மானம் அவருக்கு புண்ணிய பாபன் எல்லாம் போயிடுத்து போயிடும் என்ன லாஜிக் இது இப்ப கணவன் வந்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ தைரியமா போலீஸ் புடிச்சுட்டா போலீசு புடிச்சு நீ வந்து ஆப்போசிட் பார்ட்டி வர கரெக்டா இருக்கும் நீ இதெல்லாம் வாய்தா இருக்கும் அர்த்தம் ஒரே சைடு மந்திரி ஆகிட முடியும் சட்டப்படி உள்ள போட்டு இருபத்தி அஞ்சு வருஷம் ஜெயில் ஓகே அதுவும் இப்படி இந்த கை இருக்க இந்த கையும் காலையும் இப்படி கட்டிப்பட்டுருவான் ஓகே இந்த ரெண்டு இது சங்கிலி போட்டுட்டு ஏதாவது சாப்பிடுறதுன்னா எப்படி சாப்பிடுவான்னு வச்சுக்கோ இப்படி இருபத்தஞ்சு வருஷம் கஷ்டப்படுறாங்க இது வரைக்கும் கனவு அந்த கனவுல செஞ்ச பாபம் இதெல்லாம் இருக்கிறத கஷ்டம் பிறகு போயிடுச்சு இந்த விவகாரத்தில் இருக்கிற பாப புண்ணியம் பாரமார்த்திக விழிப்புல போயிடும் விழிப்பு வந்தவனோ விழிப்புல இருந்து விழிப்பு வந்த பாரமார்த்திகளை நீக்கினவன் பாபத்தை நீக்கினவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் தரத்தி சோகம் அவனுக்கு சோகமும் போயிடுது சோகம் போடுச்சு போய்விட்டது ஜீவன் முக்தி ஆகிட்டான் தரத்தி சோகம் இன்டிக்கேஷன் இந்த ஜவன் முக்தி அதனால என்ன ஆயிடுச்சு அமூர்தக பவதி அமிர்தக பவத்தினா விதேக முக்தி அடைந்து விட்டான் மரணநிலை மரண நிலை அடையும் அவன் மரணமற்ற நிலையை அடைந்து விட்டான் அப்புறம் தரத்தி சோகம் இண்டிகேஷன் வந்து ஜீவன் முக்தி அமிர்த பவதினா அமிர்தகா பவதி விதேக முக்தி கிடைக்கிறது அதனால இவன் எப்படிப்பட்டவன் ஆகிவிட்டான் அப்படின்னா இருக்கிற வரைக்கும் எந்த விதமான உலகியல் சூழ்நிலை பாதிக்கிறது ஜீவன் முக்தி விதேக முக்தி ஆயிருந்து புரியுது இப்படி நம்முடைய மந்திரம் சொல்றது கடைசியா மந்திரம் என்ன சொல்றது என்ன சொல்றதுன்னா சரி நீங்க சொல்றது ஜீவன் முக்தி இல்ல இருக்க தேக முக்தி பார்க்க முடியாது இல்லையா ஜீன் முக்திக்கு பலன் என்ன சொல்றீங்க யார் என்ன பண்ணினாலும் மனசு பாதிக்காது சொல்றீங்க கரெக்ட் கரெக்ட் நான் பத்து வருஷமா வேதாந்தத்துக்கு வந்து பதினோராவது வருஷம் அதே ப்ராப்ளம் இருக்கு எப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராப்ளம் இப்பயும் ஞான பலன் நான் அடையவே இல்லையே என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு இங்க பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஒருத்தர் முப்பது இருபது முப்பது வருஷமா வந்தோ உபனிஷத்து கேட்டுட்டேன் ஆச்சாரிய கிட்ட போயிட்டேன் தொக்கின்றே இருக்கிறது சம்சாரம் போனா மாதிரி இல்லையே அப்ப உபநிஷத்து பொய்யா நான் இருக்கிறது பொய்யா நீங்க பஸ்ட் டைம் வரீங்க நான் உண்மையை சொல்லக்கூடாது ரிலேஷன்ஷிப் போயிடும் கொஞ்ச நாள் வந்து பழகுங்க அப்புறம் வந்து சொல்றேன் போன போனவர் போனவர் தான் திருப்பி இந்த பக்கமே தலை வச்சுக்கல அவருக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் இவ்வளவு நாள் உபனிஷத்துனா கொஞ்சம் மூளை வேலை செய்யும் வேதாந்தத்துக்கு எது செய்யுறதோ இல்லையோ புத்தி வேலை செய்யும் அவருக்கு டக்குன்னு புரிஞ்சு திருப்பி வரவேல இந்த பக்கம் போட்டா அப்போ இந்த விதை இருக்க அது சாஸ்திர விதை குரு விதைச்சுடுவார் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா நிலம் வந்து பக்குவமா இருக்கணும் நிலம் பக்குவமா இல்லைன்னா எவ்வளவு பெரிய விதம் ஒண்ணும் ஆகாது ஓகே குண்டாமொழியா அந்த வெதை அப்படியே இருக்கும் அந்த நிலத்துல ஒன்னும் ஆகாது ஓகே அப்ப அந்த சாயில் பக்குவமா இருக்கணும் எரு போடணும் உழுது இருக்கணும் அதை பக்குவமா பண்ணி தச்சனும் இதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் பண்ணினா அந்த விதை வந்து முளைக்கும் இல்லன்னா முளைக்காது அப்ப என்னன்னு இருக்கிறது இது திருப்பி திருப்பி ப்ராப்ளம் சாதனை சதுஷ்டம் சித்த சுத்தி வேணும் சித்த ஏகாக்கரகம் வேணும் சித்தரியம் இவரட போக்கஸிங் மைண்ட் வேணும் டீ போக்கசிங் மைண்ட் வேணும் எக்ஸ்பாண்ட் இவர் மைண்ட் வேணும் மைண்ட் வந்து படுத்தின்டே இருக்கணும் அப்படிப்பட்ட மைண்ட்ல விதச்சா இது வந்து ஞான பலன் ஜீவன் முக்தி கிடைக்கும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்றது பத்தாவது மந்திரம் சொல்லுவான் ததே தத்யுக்தம் கிரியாவந்த ஸ்ரோத்ரா பிரம்மனிஷ்டா யம் ஜ ஏ தைத்தம்மவிதாம்பைஸீ அதர்வன வேதம்ம படிச்சிக்வே சப்போர்ட் தேங்க நான் மாத்திரம் கூட அப்படிதான் சொல்றது அப்படின்னு சொல்லி அங்கீர எடுத்து காட்டுறாரு என்ன சொல்றாரு வரணும்னா ஸ்டூடெண்ட் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் இருக்கிறது என்ன விதிகள் இருக்கு கடைபிடிக்கணும் என்னோத்யா நம்பர் படிப்பு முடியும் விடக்கூடாது தெரியாது அதனால இதுலதான் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு கிளாஸுக்கு வரும்போதுதான் கிடைக்கும் அதனால கிளாஸ்யே சொல்றது பல இடத்துல சொல்றது ஓகே யோக சூத்திரத்தில் என்ன சொல்றோம் ஈஸ்வர பிரணிதானா அப்படி சொல்றது அதனால அங்கிரசு சாஸ்திர ஸ்டடி இம்பார்டன் போயிட்டாங்க என்ன ஸ்ரோத்ரிய சாஸ்திர ஸ்டடிஸ் வெரி இம்பார்ட்டன் செகண்ட் என்ன கிரியாவந்த சில விதமான கிரியாவந்த கர்மயோகா ஓகே கர்மயோ மீன்ஸ் பஞ்ச பஞ்ச மகா யஜா பஞ்ச மகா யஜ் கடைபிடிக்கணும் ஓகே பஞ்ச மகா யஜ் மூணாவது அத்தியாயத்தில் டிசிப்ளின் இம்பார்ட்டன் ஓகே அப்ப நம்ம காலிலிருந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஈஸ்வர காரியமா செய்யணும் ஈஸ்வர பிரசாதமா இருக்கணும் ஓகே சரி நெக்ஸ்ட் என்ன பிரம்ம நிஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம் கவனமா கேளு பிரம்ம நிஷ்டனா பிரம்மத்தை போய் அடையறது இல்லை இருக்கிற அடையறதில்ல அது தவறு அப்ப ஞான மோக் குறிக்கோளா இருக்கணும் வந்த பிறகு எல்லாம் குடும்பம் குழந்தை குட்டி வீடு வாசல்லாம் இருக்கலாம் வீடு வாசல் குழந்த குட்டி எல்லாம் அடைமொழி இடியம் சொல்றது மப்பு மந்தாரம் சொல்றாங்களே இன்னைக்கு என்ன மப்பு மந்தாரமா இருக்கிறது அதுல குழந்தை குட்டி வீடு வாசல் அது போல நமக்குலாம் இருக்க இதே புன் டைம் என்ன இதே சுத்திருக்கோம் கொஞ்சம் வீட்டுல இருக்க மெம்பர்ஸ்களா நல்லவனா இருக்கணும் அவளைதான் இங்க போனா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்களா இருக்க பரவாயில்ல அதோட இதுக்கு திருப்பி காலையில மத்தியானம் சாயந்திரம் அதெல்லாம் என்னது சாதனை சாத்தியம் இல்லை சாதனத்தையே சாத்தியமாக்கிட்டோம்னா கஷ்டம் சாத்தியம் வந்து மோட்ச புருஷார்த்தம் முழு மன நிறைவு அப்போ முழு மன நிறைவு அடையிறதுக்குள்ள போதுமா போதுமா போதுமா அப்ப இப்படி உங்களை பதில் சொல்லும் போதாதே போறேன் சொன்னதான் அங்க போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் இங்க இடிச்சுட்டு இருக்கோம் வீட்டுல எதுக்கு போயிண்டே இருக்க ரெண்டுத்தி பேலன்ஸ் பண்ண தெரியணும் இல்லைன்னா ஒரே குழப்பமாயிடும் இல்லைன்னா சாதாரண மனுஷனோட நம்ம ரொம்ப கஷ்டமாப்படுவோம் அதெல்லாம் திட்டுறது எதுக்கு அந்த திட்டம் வந்து எல்லாம் பிரசாதம் அவங்க திட்ட திட்ட திட்டம் என்ன ஆகிறது ரிஃபைன்ட் ஆகிறதுதான் மனப்பக்குவம் ஆகிறது ஏத்துக்கிற பக்குவம் வருது அப்படி நம்ம ஏகர்ஷம் என்ன சொல்றது உபனிஷத்து சொல்றது ஏகர் இப்ப ரிச்சுவல்ஸ் கலிகாலத்துல காம்பரமைஸ் பண்ணிக்க வேண்டியதான் போக முடியாது ஒரு ரிச்சுவல் சொல்றது து சிரோவிரம் சீர்ணம் நம்ம சிரோவிரம் நம்ம ஒரு மாடிஃபை பண்ணணும் இது பேர் முண்டிஷத்து அதுக்கு தான் சிரோவிரம் சிரோவிரம் பண்ணினவர்கள் தான் இது பண்ண குறைஞ்ச பட்சம் சிம்பாலிக்கா வந்து மொட்டாடிச்சுக்கணும் சிரோவிரம் நாம் என்ன பண்ணோம் இந்த புக்கெல்லாம் எடுத்து தலையில வச்சு சிரோவிரம் பண்ணோம் சர்க்கிள் பண்ணி எல்லாம் வந்து முடியும் அப்போ விதி கிரியா நாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம் அப்படி சொல்றாரு ஒரு இடத்துல ஆச்சாரியோ உனக்கு வந்து எங்கெல்லாம் பண்ண முடியலயோ கோவிந்த நாம சங்கீர்த்தம் சொன்னா போறோம் கோவிந்தா கோவிந்தா எல்லாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சகல குற்றங்களையும் நமக்கு ஒண்ணு கஷ்டமே கிடையாது செய்றேன் அப்படி சில டிசிப்ளின் பண்ணா போறோம் இங்க என்ன டிசிப்ளின் நமக்கு பிரேயர் பண்ணணும் ஜபம் பண்ணணும் கொஞ்சம் பகவான் கிட்ட இது பண்ண போறோம் இந்த ஒழுங்கா பண்ண அட்லீஸ்ட் சந்தியாவது ஒழுங்கா பண்ணினாலும் போறோம் பலதெல்லாம் சரியாயிடும் இதெல்லாம் பண்ணினா போறோம் கடைசி மந்திரம் கன்க்ளூஷன் பண்றாரு ஆச்சா இங்க இவரு என்ன பண்றாரு ததே தத் சத்யம் ரிஷி அங்கிரா புரோவாச்சை தச்சீர்ண பிரதோ அதி நம பரமி நம பரமிபிய ஓகே சோ இங்க ரிஷி அங்கிராச்சி அங்கிரஸ் குரு சிஷியன் சௌன சௌனோ வை மகாச்சா அங்கிரம் விதிவத்து உபசன்ன பப்பிரச்சேட்ட மூணாவது மந்திரம் முதல் கண்ட ஒன்னு ஒண்ணு மூணு அங்கே அப்படி இந்த குரு சிஷிய படிச்சு முடிக்கிறேன் இப்போ குரு அங்கிரஸ் ஓகே இவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் டைலாக் இந்த உபதேசம் பண்ணினது எப்போ புரோவாச்சாச்சு புற பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பல மில்லியக்கு முன்னாடி இது சொன்னது இப்போ பொண்ணு இப்ப அப் கிடையாது போக மாட்டான் இந்த பரம்பரை வந்து சத்தியம் எது இந்த இதுல ஒரே ஒரு டிஃபிகல் அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற டிஃபிகல்டா இருக்காது இன்னைக்கு அதிகமாகும் நெக்ஸ்ட் மில்லிட்ட ஜாஸ்தி ஆகும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது என்ன டிஃபிகல் சதுஷ்டம் அது மாத்திரம் எடுத்துட்டு ஈஸியா இருக்கும் ஆனா உப்புலா சொல்லும் பரபிரமன் பரபிரமன் சொல்லிட்டு இருக்கும் இந்த பக்கம் சாதனை சதுஷ்ட இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும் ரெண்டு பக்கம் பேரலா இருக்கு ஒண்ணு நமக்கு முடியாது இது வேணா புரிஞ்சுக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கூட ஒண்ணு கஷ்டம் ஆக முடியாது அடைஞ்சாவாளுக்கு தான் இந்த பரபிரம்மஸ்வரூபம் கிடைக்கும் புரியவே புரியும் ஒரு கான்செப்ட் மாதிரி ஏதோ உபச்சாரத்துக்கு நான் கூட பிரம்மன் அப்படின்னு அப்படின்னா நம்ம லோக்கல்ல ஓகே அப்படி நமக்கு அதுல கன்வின்ஸ் பண்ணிடுவான் அதுலீர் அத்தீதே அப்படின்னா இது வந்து சில டிசிப்ளின் சொல்லி முடிக்கிறது வேதாந்தம் நமக்கு லட்சியத்தை உபதேசிக்கிறது மனித இயல்பில் இரண்டு விதமான போக்குகள் உண்டு கொள்வது மற்றொன்று வாழ்க்கையை லட்சியத்துக்கு நோக்கி உயர்த்தி கொள்வது இவற்றை நாம் அவசியமாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி விவேகானந்தா சொல்றது அதனால புறம் இங்க என்ன சொல்றது விவேகானந்த சொல்றாரு இந்த லட்சியம் தப்பு கிடையாது இந்த லட்சியத்துக்காக வாழ்க்கையை காம்பிரமைஸ் பண்ணிக்க கூடாது லட்சியத்துக்கு தகுந்த வாழ்க்கையை வசதி கொள்ளணும் கஷ்டம் அது ஆனா வாழ்க்கை அதுக்கு மாதிரி வசதி கொள்ளணும் அப்படி அசீர்ணீதே அப்புறம் டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்புறம் உபநிஷத்தை அழகா முடிக்கிறது ரிஷி பரம்பரை இருக்க அது கண்டும நம பரம ரிஷி என்ன கொன்ற மகருக்கு தான் இந்த பரம்பரை இருக்கிறது வந்து இப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி என்னுடைய குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தோ புரிஞ்சின்றன அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் எப்படி சொல்றாரு அவருடைய குரு சொன்னத சொல்றாரு அவரு எப்படி சொல்றாரு அவருடைய குரு சொல்லிட்டு இருக்காரு அதனால சதாசிவ சமாரம்பிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா அதனால இந்த ரிஷி பரம்பரை இருக்க அங்கே இருந்து மேலே இருந்து வந்து இருக்கிறது தொடர்ந்து வந்து இருக்கு அதனால அப்படிப்பட்ட இந்த ரிஷி பரம்பரைகளுக்கு இங்க இங்க சொல்றது அந்த பூர்ண ரிஷி இருக்கான அந்த அந்த மனசை வந்து சுத்தப்படுத்தி அதை ரிசீவ் பண்ணி கொடுத்துருவான அந்த ரிஷிக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் இதுவரைக்கும் குருமார்களுக்கும் சாது சன்னியாசி சந்தங்களுக்கும் நம்ம இதை துவக்கும் போதே சொல்லிட்டோம் சொல்லும் போது நம பரம ரிஷி நம பரம ரிஷி சொல்லும் பாட்டு திருப்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு தர சொல்லுவாங்க மேவ் பிஜா ஸிரும் சனூபி விஷேமேவா இோ வசி பூஷா விஷவே ஸ்வஸ்தினஸ்தாட்சியோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தினோ பிருகஸ்பதிர் தாத்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹீ ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரிஹி ஓம் இந்த உபனிஷத்தை நாம தொடர்ந்து படிக்கிறதுக்காக ஒரு சில மந்திரத்தை மாத்திரம் இது நமக்கு புரியிற வரைக்கும் ஞானமாகற வரைக்கும் இதை தொடர்ந்து படிக்கணும் அதுக்காக சிம்பாலிக்கா ஒன்னு ரெண்டு படிச்சுட்டு நான் சொல்றேன் திருப்பி சொல்லுவான் பிரம்மா தேவாணாம் பிரதம சம்ப விஸ்வ கர்த்தா புவன்திரம விதா சர்வவி பிரதிஷ்டா அதர்வெய சௌனோ மகாச்சா அங்கி ரம்விப்பட்ச ககவோ விஜாத்த விதம் பிடி तत्रा परा त्र परिग्ेदो यजुर्ेद सामेदो शिक्षा कल्पो व्याकरण निरक्त संतो ज्योतिषमित अतपरायया तत गम्यते अक्षरगम्य அத்தேஷமிராஹ்மோத்திரமஸ் தப்பிப்பிபு சுூக்மயம் எூதையோ பரிப்பீ தீரா நம பரமரிஷிப நம பரமரிஷிபோ பூர்ணமூர்ணமி பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாஷி ஹரி வோரு நம Hari hi Om